இப்ப நாம் சொன்னோம் ஜெகத் சூதே தாதா ஹரி ரவதி ருத்ரஹாட்சே இந்த மூன்று பெயர்களும் இந்த சக்தியை எங்கிருந்து அடைஞ்சா ஒரு பெரிய காரியம்னா எல்லாமும் ஒருவராலயே பண்ண முடியாது பண்றது நியாயமும் இல்லை அப்படின்னு தான் சொல்றது உலகத்தை படைக்கிறதுங்கிறத அவர் பார்த்துக்கணும் படைக்கிறதும் அழிக்கிறதும் காப்பாத்துறதும் மூணு பேரும் ஒருவருக்கே தெரியும் உலகத்தை படைக்கக்கூடியதான வல்லமை இருக்கக்கூடியதான பிரம்ம தேவருக்கு ஆட்கொள்ள முடியுமா முடியாத அல்லது காப்பாற்றக்கூடியதான மகாவிஷ்ணு இவர் ஒரு நாளைக்கு சுட்டி பண்ண மாட்டாரோ பண்ணுவார் இவர் பண்ண வேண்டாம் ஆனாலும் கொஞ்ச நாள் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் இருந்தாலும் ஏன் சார் பண்ணல இவாளுக்கு அந்த திறமை எங்கிருந்து வந்தது அது பார்க்க திறமைக்கு மூலமான ஒரு இடம் வேணும் நம்ம சரீரத்துக்குள்ள கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் ஒவ்வொரு பொல்லரும் சுவிஷய சோறம் கண்ணானது அழகா பார்க்கும் ஆனா ஒரு நாளைக்கு காதுக்கு ஏதோ வழி வந்து காது வந்து கண்ணை ரிக்வஸ்ட் பண்றது என் வேலையும் கொஞ்சம் பாருங்களேன் முக்கியமான வேலை ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் பாருங்களேன் பண்ணுமா கிட்டே வர என்ன சொல்றது கண்ணு நீ வேணும்னா எனக்கு வேண்டிய சமயத்தில் ஹெல்ப் பண்ண நான் உன் வர மாட்டேன் என்ன கோஆபரேஷன் பாருங்கள் நம்ம சரி தன் தன் வேலையை இருந்தா அது மாதிரி சிலதெல்லாம் இருக்கணும் அவாவா அவாவா காரியத்தை ஒழுங்காக வரது கண்ணுக்கு ஒரு டாக்டர் எழுது கண்டுக்கு அங்க போங்க சார்ங்கிற உலகம் இருக்குமே சிருஷ்டி சக்தியை மட்டும் பிரமதேவருக்கு கொடுத்திருக்க காப்பாற்றக்கூடியதான சக்தியை விஷ்ணு கொடுத்திருக்கா அழிக்கக்கூடியதான சக்தியை பிரமதேவ ருத்ரனுக்கு கொடுத்திருக்க அப்படி இருக்கா மூணு பேர் என்ன சார் அப்பொழுது அம்பாளு போய் அந்த சக்தியை மூல தத்துவத்திலிருந்து சக்தியை அடைகிறார்கள் இவளுக்கு சக்தி இங்கிருந்து வருது அந்த மூலமான கொடுக்கணும் சார் ஏதோ ஒரு பத்து லட்சமோ பத்து கோடியோ உங்களுக்கு வந்துருக்குன்னா அது செலவு பண்ணின பிறகு இவ்வளவு செலவாச்சு கரெக்டா ஆடிட் பண்ணிட்டு மறுபடியும் அனுப்புவா அதான நியாயம் இல்லைன்னா வருஷ கடன் கொண்டு அனுப்பிண்டே இருந்த அவ்வளவுதான் ஒரே தரம் ஆயிடுவோம் இந்த சக்தி ஆனது என்ன பண்ணணும் இவாளுக்கு சக்தியை கொடுத்ததுமே இவ அந்த சக்தியை எப்படி உபயோகித்துக் கொண்டார் அப்படின்னு அவல மூணு தேவதைகளும் என்ன பண்றானா அம்பாளு திருவடியில தன்னுடைய செயல்களை எல்லாம் சொல்லி பெற்றுக்கொண்டிருக்கூட நான் பிரம்ம தேவர தனியாகவும் விஷ்ணுவை தனியாகவும் ருத்ன தனியாகவும் பூஜை பண்ண வேண்டியதான நிர்பந்தம் இல்லை நான் உங்களுக்கு பூஜை பண்ணினாலே போதும் மூன்று தேவதையும் பூஜை பண்ணினா போல ஆகிவிடும் நீங்க தனித்தனியாக இந்த விரதம் அந்த விரதம்னு பண்ண வேண்டியதுல குருவுக்கு நமஸ்காரம் பண்ணினாலே இல்லாம போயிடும் ஏன்னா திருமு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருதேவ பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு அப்படி நினைச்சுட்டு குருவை பிரம்ம விஷ்ணு கண்ணுக்கு தெரிய சார் நம்ம கண்ணுக்கு தெரியுதார் நமக்கு முன்னாலேயே நம்ம மாதிரியே சாப்பிடுறார் போங்க தூங்குறார் நான் எப்படி நினைக்கிறது அப்படி அப்படின்னு நினைச்சேன்னா போயிடுச்சு அந்த குருங்கிறது ஒரு வியக்தி இல்ல ஒரு மனுஷன் அந்த ஒரு தத்துவம் அது அந்த ஒரு பிரின்சிபல் அப்படி நினைக்கணும் அப்படி நினைக்கணும் ஏன்னா ஒரு மனுஷன் அவர் அப்படி நினைக்கப்படாது அவருக்குள்ள அந்த ஒரு தத்துவம் இருக்கு அந்த தத்துவத்துக்கு நாங்க வளர்ந்துறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் அது அதனாலதான் நம்ம போய் வம்பு பேசுறது சீட்டாடை வாங்கலங்கிறது அப்படி ஆரம்பிச்சாலும் அப்படி அப்புறம் குரு அவர் குருவு இல்ல ஒரு சிஷியனும் இல்லை இப்போ எப்படி இருக்கணும் அந்த தத்துவம் உயர்ந்ததா தத்துவம்னு மனசுல வச்சுக்கணும் அம்பால நமஸ்காரம் பண்ணினா மற்ற தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்ண வேண்டியது அப்ப மற்ற கோயிலுக்கு போகப்படாது சார் கேட்காரு எந்த கோவிலுக்கு போனாலும் எதுவா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடியது அருட்பெருஞ்சோதி ஒண்ணுதான் சத்தேவா அஜோதி டம் ஜோதி ஆயுர் எல்லாம் ஜோதிஸ்வரூபந்தான் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வடிவமாக இருக்கு உருவத்தை எது ஜெலத்துக்கு தனியா ஒரு ஷேப் இல்லையோன்னா ஆனா தட்டில் விட்டுனா தட்டு மாதிரி சேருது சொம்புல விட்டேன்னா சொங்கு மாதிரி ஜேருது பாட்டில விட்டுச்சுப்பா தான் இந்த பாட்டில் வச்சு குடிக்கிற பத்தில அது கொஞ்சம் கவனிச்சுக்கணும் குடிக்கலாம் பாட்டிலில் வச்சு நான் வேண்டாம்னு சொல்லலை ஒரு பாத்திரத்தை வச்சு போட்டு அதுல குடிக்கலாம் ஏன்னா பாட்டிலில் பாதி நீங்க வச்சுட்டேன்னு வச்சோம்னே அந்த பாதி சேஷம் ஆயிடும் மறுபடியும் இன்னொரு தான் குடிக்கிட்டேன் கொஞ்சம் பிடிச்சி விட்டு அப்படி அது சேஷம்னு சொல்வேன் து அதே மாதிரிதான் சகபோஜனா நீங்க உட்கொண்டால் உங்களுடைய குணம் அதுல வரதான் அங்கே போறது அப்ப இன்னொருத்தர் சாப்பிட்டாரால் இவருடைய குணம் என்னமோ அந்த குணம் அங்கே போறோம் அதனால்தான் வேண்டாங்க அதனால்தான் சேஷம் சாப்பிடுவது இல்லை அப்படின்னு நம்ம ஆச்சாரத்துல வீட்டுல எல்லாம் பாருங்க தொகையில எடுத்து போடுவா அதுக்கப்புறம் சாப்பாடு வேணும் வா சாப்பாடு போடுவான் சாப்பாடு போட்டதுன்னா அந்த மாமையை டக்குன்னு மக்கள் தேவை வச்ச கையெழுப்பான் மறுபடியும் ரசத்தை போடணும்னா கையெழுப்பிட்டுதான் மறுபடியும் ரசத்தை எடுத்து போடுவான் இப்ப எல்லாம் அந்த எச்ச கையாலயே ரசத்தை எடுத்து போட்டுக்கலாம் அவனுக்கு என்ன சசியவர்த்தா அக்ருதான் அதுக்கு பதில் யாருன்னா எமதன் பிரதர் தான் என்ன யாரும் சொல்ல முடியாது இந்த ஒரு ஆச்சாரம்னு சில வச்சுட்டு இந்த ஆச்சாரத்துக்கு பிரயோஜனம் என்னன்னு பார்க்கணும் இந்த ஆச்சாரத்துக்கு பிரயோஜனம் கெட்டு போய்டும் வாடி ஜலத்துல தெளிவா இருக்கக்கூடியதான ஜலத்துல ஒரு சின்ன கல் போட்டா அந்த வாடியில மறுபடியும் மறுபடியும் ரிப்பிள்ஸ் வந்துட்டு கொல்லியோ அது எப்ப குறையும் அது குறையறதுக்கு ரொம்ப நேரம் அதே போல நம்ம மனசோ தியானம் பண்ணிருக்கோம் பக்தியா இருந்துருக்கோம் அது சுத்தமா இருக்கக்கூடியதான் இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னு மறுபடியும் அது வேண்டாம்ங்கிறதுக்காக பழைய நாள்ல இந்த ஆச்சாரம் விவகாரம் கல்வி வாயிலாம் வச்சுருந்தேன் அதை நீங்க அனுபவிச்சு பார்த்தேன்னா அப்புறம் விடமாட்டேன் நம்ம இப்ப தெரியல நமக்கு ஏன்னா எல்லாரும் கெட்டுப்பட்ட விவகாரம் முழுக்க கொஞ்சம் நீங்க அனுஷ்டானம் பண்ணி பார்த்தேன்னா அப்புறம் அது எவ்வளவு ஒரு நன்மையை கொடுக்கறது மனசுக்கு எவ்வளவு நிம்மதியை ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணினாலும் நிம்மதி கிடைக்காது அந்த பரப்பொருளை நாம தியானம் பண்ணினோமே மற்ற தேவதைகளை எல்லோரும் தியானம் பண்ணினா என்ன பலமோ அதுவும் இந்தவானாம் திரிகுண ஜனிதான பூஜா பூஜா தவ சரணயோர் யாருதா உங்களுடைய சரணங்கள்ல உங்களுடைய திருவடிகள்ல பண்ண போனதான பூஜையானது அத்தனை தேவதைகளுக்கும் மனித பூஜையாகும் வேதாந்தத்தை வாசிச்சா போறோம் மற்ற எல்லா சாசனமும் வாசிட்டா போதும் உபரிஷத்தை கேட்டா எல்லாத்தையும் கேட்டா போதும் ஏன் இங்க இருக்கக்கூடியதான தத்துவம் தான் அங்க சொல்றது அந்த உபரிடத்துல என்ன சொல்றது நீங்க மற்ற தெய்வங்கள் ராமாயணத்திலையும் பாரதத்திலையும் மற்ற தேவதைகளுக்கு தேவானாம் திரிகுண ஜனிதானாம் இங்கே மூன்று தேவதைகள்னா யார் இவர் வந்து வந்ததான அந்த மாயில இருக்கக்கூடியதான சத்வகுணம் ரஜகுணம் தமோ இந்த மூன்று குணங்கள்னாலும் ஏற்பட்டவர்கள் இவர்கள் சத்வகுணத்தினால மகாவிஷ்ணு ரஜகுணத்தினால பிரம்மதம குணத்தினால அந்த மாயையில இருக்கிரி நூல் அந்த முப்பிரி நூல் இருக்கிறதுல கட் பண்ணினாலும் அதுல மூணு பெரிய இருக்கும் அந்த நூல்ல ஒரு அடி கட் பண்ணினாலும் மூணு பெரிய இருக்கும் அதனால முப்பிரி நூல்னு சொல்றத நியாயமான உங்களை புண்ணியா வாஜனங்கள்லாம் நடக்குமே ஒரு செம்ப கொண்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல இந்த நூலை கட்டுவான் ஜம்மன் கட்டுவார் பாக்கிறதுக்காக இருக்கு நூல் தான் கட்டுறாரு நீங்க உப்பு நூல் கொடுக்கல அவர் என்ன பண்ணுவார் கடையில கிடைக்கல நீங்க என்ன வாங்கிட்டு அதான் கட்டுறாரு நியாயமா உப்பு நூல் கட்டணும் கட்டி அதுக்குள்ள ஜலத்தை கட்டணும் அந்த ஜலமானது அமிர்தம் அந்த அமிர்தத்தை மறைக்க கூடியதானது இந்த பாத்திரம் அந்த பாத்திரத்துக்கு மேல தெரியாம அத மறைக்கிறது உள்ள இருக்கிற அமிர்தத்துவத்தை மறைக்கிறது இந்த மூவின் நூல் மாய மாய மாயா சின்னமான ஒரு சைத்தன்யம் அதுக்குள்ள சம்பந்தப்படாமல் இருக்கக்கூடியதான சைதன்யம் அது வந்து பூர்ணமா தப்பூர் நமி தம்பூர் நமுத கதை அப்படின்னு பூர்ண பலமான தேங்காய் அதுக்கு மேல வைக்கிறேன் அது மாவுல கொத்த வைக்கிற இல்ல சார் எதற்கான அப்படின்னா மாங் கொத்து இருக்கிறதுல அது நமது மனசு சுத்தமான மனசை காட்டுறது அதுதான் பழைய நாள்ல வீட்டுக்கு முன்னால மாவேலையே தோரணமா போடுவாரு அது எதுக்குன்னா யாராவது வந்து அவளுடைய பேட் தாட்ஸ் இருக்கிற வந்து அந்த தாட்ஸ் அங்க நிபயிடும் அதுக்காகத்தான் வைக்கிறது கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் வறுமை இந்த அந்த ஒரு சபாவம் தான் இந்த மனசுல கெட்ட எண்ணங்கள் மேல் வராமல் இருக்கு அதான் வீட்டை விட்டு வெளியில போனதுமே அந்த அவள் எடுத்துட்டு இங்க வரும்பொழுது கட்டிவிட்டான் விவகாரம் இன்னும் சில இடத்துல மாவெலை கிடைக்கலன்னு என்ன பண்றதுன்னு கும்பத்துக்கு என்ன வைக்கிறதுன்னு அசோகையில வெளியிட்டான் என்ன பண்றது அவளுக்கு இது ஏன் பண்றான்னு தெரியுது அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லாது உங்களுடைய தப்பு அவளை சொல்லி பிரளுக்கு என்ன உண்மைன்னு தெரிஞ்சாம நிச்சயமா பண்ணுவா அவளுக்கு தெரியலையே தெரியும்படி நீங்க பண்ணலையே அப்படி ரொம்ப சீரியஸா யாராவது கேட்டா நான் உன் மாதிரி அசடுல்ல எங்க பாட்டி சொன்னது அப்படியே சமத்தா கேட்டேன் இந்த பாட்டி என்ன பண்றது யாரு உண்மையா கேட்கறாளோ அவன் சமத்து அவளுக்கு என்ன சொல்லணும் நீங்க ஆனா என்னடா அவளை அசடுன்னு வச்சுட்டு அடுத்ததான் கேட்க விடாம பண்ணிட்டு இருக்கேன் அதனாலதான் இப்படி போயிட்டு இருக்க தேவா ராம் திரிகுண ஜனிதானம் இந்த திரிகுண ஜனிதானா மூணு குணங்கள்னால ஏற்பட்டதான பிரம்மதேவர்கள் இவெல்லாம் அம்பாட்டில மாய நிறத்துல இருக்கக்கூடியதான மூன்று குணங்கள்னால ஏற்பட்டவர்கள் சிவம்னு சொன்னா பரம மங்களஸ்வரூபியே நொழுதுமே மங்களத்தை கொடுப்பவள் நன்மையை கொடுப்பவள் தவே பூஜா அவளுக்கு பண்ணியிருந்தான உங்களுக்கு பண்ணியிருந்தான பூஜா அவளுக்கும் பூஜை ஆயிடும் பூஜா நவச்சரணா தகா இது நல்லா இருக்கு நீங்க சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கு ஆனா இது போல ஒண்ண பண்ணினா மற்றவர்களுக்கு நன் போல எங்கேயாவது நடக்குமோ அம்பாளுக்கு பூஜை பண்ணினா அவளுக்கு பூஜை பண்ணா போல எப்படி சார் நடக்கும் இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையே எங்காத்துல சமையல் பண்ணினா உங்க ரெடி ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும் இது அதுக்கு ஏதாவது வேற ஒரு பிரமாணம் சொன்னா தெரிஞ்சுக்கல இட்லிய போட்டு டக்குன்னு அவாதுல குக்கர் தகுந்தா இட்லி வந்ததுன்னு அப்ப எனக்கு என்ன கஷ்டமா இருக்கும் பரவ நம்ம இடத்துக்கு பூஜை பண்ணினா அவளுக்கு பூஜை அமைச்சதுன்னு இது புரியுறா இல்லையே ஒரு இடத்துல எஃபெக்ட் ஒரு இடத்துல நீ எப்படி சொல்ல முடியும் எந்த பாத்திரத்துல பாலை காய்ச்சு உர எப்படி நடக்கும் சொல்லும் பொழுது எனக்கு புரியுது சொல்லணும் அது அப்புறம் எனக்கு சந்தேகம் வரலாம் சந்தேகம் தேவதைகளுக்கு ஆறுங்கிற எப்படி ஆகும் அது அப்படின்னு கேட்டாராம் அதுக்காக தான் அடுத்ததான் தருவார் அது இல்லப்பா கவலைப்படாதீங்க நான் சொல்றேன் ஏ வச்சுக்கிறதுக்காக மணி பீட்டம் சிந்தாமணியினால ஒரு பீட்டம் என்னன்னு உங்களுக்கு சிந்தித்தமான நினைக்கப்பட்டதான எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதான ஒரு மணிக்கு சிந்தாமணின்னு சிந்தாமணி அப்படிப்பட்டதான சிந்தாமணியை குற்றஸ்டா வச்சுக்கிற அளவுக்கு பெரிதும் சிந்தாமணி அம்பாளு இருக்கு அதுக்கு மேல அம்பாள் காலை வச்சுட்டு இருக்க இந்த காலை வச்சுருக்காளோ இல்லையோ அங்கே இந்த மூன்று தேவதைகளை கீழ் விழுந்து கை கூப்பி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காளாம் அம்பாள் அப்பொழுது நாம் அம்பாளுடைய திருவடியில பூஜை போ பண்ணினோமே ஏன்னா அந்த குட்பங்களை எங்கே விழருது இவாளைய தலையில விழரு அவளுடைய தலையில விழும்பொழுது அவளுக்கு பூஜையாச்சா இல்லையா யங்களுக்கும் பூஜை பண்ணினா போல ஆயிடுது பண்ணும் பொழுது அந்த தியானமானது இவாளுக்கும் பூஜை பண்ணா போல ஆயிடுது நமஸ்காரம் அம்பாட்டிய திருவடிக்கு நமஸ்காரம் பண்ணினோமையானால் திருவடிக்கு பூஜை பண்ணினோமையானால் இவாளுக்கும் பூஜை பண்ணினதாக ஆகிவிட்டது இவ புரியது நீங்க உன்ன காரியம் வேற காரணம் வேற சொல்லிட்டு காரியமும் காரணமும் ஓரிடத்துல இருக்கு கையில மழைய போட்டு இருக்கே அந்த மழையில தங்கம் இருக்கா இல்லையா அப்ப தங்கத்துக்கு வேற மழைக்கு வேற சொல்ல மழை இருக்கிற இடத்தம் இருக்குற இடத்தான் காரியம் இருக்குமும் நான் எதை சொல்கிறேனோ அது காரணம்தான் ஒரு பொருளுதான் பிரம்மமாகவும் ஒரு பொருளுதான் விஷ்ணுவாகவும் ஒரே பொருளுதான் ருத்ரனாகவும் இருக்க மழையாகவும் செங்கிலியாகவும் மோதிரமாகவும் தோடாகவும் இருக்கிறது ஒரே தங்கம் ஆனா அந்த தங்கத்தை நான் வெவ்வேறு நாம ரூபங்களாக அதுக்கு ஒரு வெவ்வேறு ட்ரேப் போட்டு வெவ்வேறு உபயோகப்படுத்தம் ஒரே தத்துவமானது உலகத்துல டிசிமினேஷன் ஆப் பவர்ஸ் பிரித்து இதை நீங்க வண்ணங்கோ இதை நீங்க வண்ணுகோ இது நீங்க வண்ணுங்க அப்படின்னு கொடுத்திருக்க ஆகையால் இந்த தத்துவங்கள் எல்லாம் இதுக்கு மேல இருக்கக்கூடியதான் மூல தத்துவம் சதாயதன சத்தா அப்படினு தைரியோ மூலம் எதுங்க சொல்றதோ இல்லையா அதே தத்துவம் தான் இந்த சுருக்க ஆகையா மூன்று தேவதைகளுக்கும் நாம நமஸ்காரம் பண்றதுங்கிறத அம்பாட்டிய திருவடிக்கு நமஸ்காரம் பண்ணினாலே பண்ணினா மாதிரி ஆயிடும் என்ன இவாள்னா அந்த மூல காரணத்துல இருந்து வந்ததான ஒரு சுரூபங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்க இந்த தத்துவத்தை நம்ம ஆராதனம் பண்ணினோமே நமக்கு திரிகால ஞானம் வருது அது விசேஷமாக இந்த மந்திரத்துக்கு தர திரிகால ஞானம் அதோட மட்டும் இல்லாமல் தேவதா சாநித்தியம் நமக்கு கிடைக்கணும் நைவேத்தியம் பால் நைவேத்தியம் இத முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் உகி நகையே அப்படின்னு அபிராமப்பட்ட இதை தான் பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்று உன் இடத்தே உழுக அடிமை கொண்டேன் இது யார் ஒருவரும் மதத்தே மதத்தே மதிமயங்கேன் யார் எதை சொன்னாலும் இது மேல என்னுடைய மனசு அங்கே போகாது எந்த மதமா இருந்தாலும் சில பேர் அதை கொண்டாடுங்க இதை கொண்டாடுங்க மூலமான ஒரு தத்துவம் எனக்கு மூல தத்துவமாக இருக்கிறது நதி நாம் சாகரோகதி ஆகாஷ்பிலிருந்து வந்ததி சாகரம் அது காலா வழியா போக சில விஷயத்துல கங்கா நதியில விழும் மஸ்காரமும் அங்கரு அடையலா அதே போல உங்களை தான் அடைய போறதமா ஆகியார் முதல் தேவர் மூவர் யாவரும் பிரம்ம விஷ்ணு கொடியதான் எல்லோரும் மூன்று தேவத்தும் இந்திராது எல்லா தேவதையிலும் ஓற்றும் மொகிழ்நகையே அப்படின்னு விசேஷமாக இதை சொல்ற எப்படி இந்த ஸ்லோகம் ஆச்சு பிறகு இந்த பரமேஸ்வரனுக்கு மாயா வச்சின்ன சக்திக்கு தெய்வத்துக்கு சக்தியை கொடுத்தவள் நான் சொன்னேன் அந்த மாயா வச்சுன சைத்தன்யம் சர்வதா சர்வ காலம் தன்னிடத்திலேயே அந்த மாயைக்கு பிரதிபிம்பத்தை கொடுத்த அந்த சுத்த பிரம்ம ஆகையால் தான் அது அழியறதில்லை மற்றதெல்லாம் அழிய பிரம்மதேவருக்கும் விஷ்ணுவுக்கும் ருத்ரனுக்கும் மற்ற எல்லா தேவதைகளுக்கும் அழிவு உண்டு ஆனா அந்த ஈஸ்வரன் தன்னிடத்துலயே இருக்க மாய தன்னை விட்டு போகல எப்பொழுதும் இருக்கு ஞானம் வந்த பிறகு அந்த மாயைக்கு அதீதமா போயிடுறான் ஆனா அந்த சக்தியின் இடத்துல எப்பொழுதும் மாயா சக்தி வடிவமாக இருக்கு அப்படிங்கிற தத்துவத்தை அடுத்த ஸ்லோகத்துக்கு